இருநூற்றி இருபத்தி ஐந்து கூறியதாவது நானும் நபி அலஹி அவர்களும் நடந்து சென்று கொண்டிருந்தோம் அப்போது நபி அலஹி அவர்கள் கூட்டத்தாரின் குப்பை மீட்டிற்கு வந்தார்கள் உங்களில் ஒருவர் எவ்வாறு நிற்பாரோ அதை போன்று நின்றவர்களாக சிறுநீர் கழித்தார்கள் அப்போது நான் கொஞ்சம் ஒதுங்கி சென்றேன் உடனே நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் என் பக்கம் கை அசைத்து அழைத்தார்கள் நான் வந்து அவர்கள் தங்கள் தேவையை நிறைவேற்றும் வரை அவர்களின் பின்பக்கம் நின்று